ாலும்டுக்கி மா பொழுது என்ிக்கோ உயிர் போடும் குீராயண்ணே அல்லதுோடா உயிர் அர்ஜுன பிரதிபஞ்ச அர்ஜுன பிரதிபஞ்சா அர்ஜுனம் கார்த்தவீதி அர்ஜுனனுக்கு சமமான அர்ஜுனா யுத்தத்தில் ஜெயிக்க போறேன் தங்களுக்கும் தெரியும் என்னிடத்தில் மகத்தான அஸ்திரபலம் இருப்பது அப்படி இருந்தபோது இந்த கவச்சமும் உடனோ என்ன என்ன முன்ன போகுது நான் நாம் கர்ணன் சொல்றாங்க அஸ்தபலம் இருக்கு நான் என்ன சாமானியமான போய் அண்ணா நம்ம ஊர்வெரிய போய் நான் அண்ணலுமானி புத்திரானும் திரோடாச்சாரியர் என்ன அஸ்திரத்து நாம் கர்ணன் முடிவாய் இவன் மரத்த மாத்த முடியாதுன்னு தோணி போயிட்டேன் அவன் அப்படி இருப்பாள் ஏகாதி இன்னைக்கு ஆறாவது பேரா சொல்லுவாள் இன்னைக்கு வந்து பயப்படாது கூட ஒரு வந்து கூட ஒரு கூட பரவ சுத்தம் செய்வ கச்சம் சமூக அவன் ஜீவனோட கூட சஞ்சரிக்கன்னு வரது தர்மம் ஒண்ணுதான் வரும் அவன் வேற ஒண்ணும் கூட வரவே வராது பாப்பம் பண்ணிட்டு இருந்தா பாப்பம் வரும் எத்தவரை ஒண்ணும் கூட உத்தாசிக்கும் வர முடியாது சாத்தியமும் அக்காப்பு ஆறாலும் உத்தாசியா கூட போயிருக்காளோ போனதே இல்ல அப்ப பார்த்தா சூரியன் இவன் கட்டாயம் கொடுக்கத்தான் கொடுப்போம் இவனை மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வய சொல்ற அப்படி நீங்க கொடுத்துட பட்சத்துல ஆ வரத்துல ஒரு பிரதிஜவாயி என்று கொடுநடே அது சொன்ன அது வரல சீலேந்தே வீஷலே வைஷக் அப்பேஷம் அபாஷம் அமோகா புரந்தர்துரந்தரம் வந்தால் நியமேன்தே சதக்கரோப்பு சொல்லு சதக்கரத்தோனு கூப்பிட்டு இந்திர பார்த்து சொல்லுங்கிறார் என்ன சொல்லணும் தெரியுமா நான் ஒன்னு அதுக்கு நீங்க அனுகிரகம் என் கவச சொல்லு என்ன என்ன சொல்லணும்னு கர்ணன் அப்தேஷம் அமோகார்த்தம் புரந்தம் புரந்த அமுகமான சக்தி சக்தியா இத போட்டா அது கூட போகாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியை கொடுக்கணும்னு கேள்விசக்த தேவையிடத்தில் கேட்டு வாங்கிது கவச்ச குண்டலத்த கொடுநாளாம் விண்ணுவதில் தட்சம் சக்தியாயுதம் போய் கொல்லாம வரவே வராது ஏதோ ரெண்டரோட சக்தி கூட போயிருக்கு அதுவும் இதுதர சக்தி இல்லை சக்தியை விழா அடிச்சது லட்சுமணன் பேர்ல போட்டபொழுது ஸ்ரீமத் ராமாயணத்துல ருஷசேனன் கர்ணன் பிள்ளை அவன் பேரில் சக்தியை போட்டார் அர்ஜுனன் ருஷசேனன் முதலா அறுத்து தள்ளிவிட்டார் இங்கேயோ சண்டை போட்டு தர்மபுத்தனும் பீமனும் பீமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை நடக்குது தர்மபுத்திரங்க ஒரு மூலையில சண்டை போட்டு இருக்க இந்த சக்தியை வந்து ருஷசேனன் அறுத்து தள்ளிவிட்டான்னு தெரிஞ்சத எங்க பார்த்தாலும் ரெண்டு பக்கத்து சைன சாது சாது அப்பா கர்ணன் உங்களுக்குள்ளே இது ஆறா இந்த காரியம் செய்ய முடியும் செய்ய முடியும்னு சொல்றாள் உடனே கர்ணன் கேட்டான் பீமன் என் குழந்தை ரொம்ப நல்லா செல்ல போடுறான் அர்ஜுனோட எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கு நீ சம்மதிப்பு யார்னா எனக்கு ஒரு மணி முன்னாடி போகும்னு பார்க்கணும்னு ஆசை நான் சொன்னா என்னால் முடியலேன்னு சொன்னேன் நீ எது பேப்பர்ல போட்டு விடுவேன் அதுதான் பிரான் பீமன் குருவீரமா வந்து பாக்குறாங்க கிருஷ்ணதேன கிருஷ்ணன் கிருஷ்ணன் கொண்டு போடுறான் அர்ஜுனன் கருவங்குழி பிள்ளையே கருவகுடை பிள்ளைனா எப்படி இருக்கும் அது மாதிரியே தானே இருக்கும் அப்படி இருக்கார் அப்பறமா வந்து அர்ஜுனும் போட்ட சக்தியே அறுத்து முன்னா அறுத்து தள்ளிவிட்டார் அவன் அர்ஜுனடே ஆச்சரியப்படுறான் நான் என்னவா கொண்டதேவனே இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரன் உலகம் இல்லாம போடுவனே வீடு இப்படி கவலைப்பட்டான்னு அவன் சத்ருவா இருந்தா கூட அந்த நிலப்ப பாருவோம் என்ன நெல்ல பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரன் உலகத்தில் இருக்கிறம நினைக்கிறேன் அப்படிமான மனம் உள்ளவர்கள் அப்படி நிலப்பாடு நான் மட்டும் தின்னேன் அப்படித்தான் தின்னு பாரு எல்லாரும் போய் நீ இருக்க முடியுமா அமோகாம் அமித்ரீ அமோகமான சக்தியா இருக்கணும் அது போட்டா கொல்லாமல் வரப்படாது அப்படிப்பட்ட கொடுக்கணும் ூராம் தேவேந்திரனத்தில் இருக்கான் நாலு ஆயுதத்தை கொடுக்கணும்னு கொடுக்க அவற்ற கொண்டுள்ளேன் வழியேத் அந்தியை போட்டால் கொல்லாமலது மறுபடியும் திரும்பி வராதாம் கையிலே கொல்லாமீன் திருந்து வராதா கரிலே மாரோத்தூதி கரம் புனமு சகசிராசு என்னமோ சூரியன் வந்து உட்கார்ந்துடா போலியும் நமஸ்காரம் பண்ணா போலியும் பூஜை பண்ணா போலியும் எல்லாம் கண்டிப்பா பார்த்தா ஒன்றும் இல்லை அதனால இந்த பிரபஞ்சம் மிச்சேத்துக்கு உடனே பணம் இருக்குமா இவன் மாலை கோட்ட மாலை இருக்குமா பச்சனி இருப்பட ஒண்ணு போட்டுதான் உடனே ஸ்நானம் பண்ணி ஜப்பம் பண்ணி தானா ஜெப்பம் பண்ணி சூரியனை சூரியனத்துல நேர பேசினா நாம் கர்ணன் இம்மாதிரி இது சத்தியமானியங்கள் வந்து எனக்கு அனுகிரமணியலாம் காட்டானாம் கர்ணன் சூரியன் நான் வந்து சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் சத்தியம் தான் சொன்னாடா நேரம் பேசினாடா கரீதியும் தெய்வம் நேர பேசும் அவன் அவிவைக்கு நம்ப மாட்டான் உப்புச்சுக்க மாட்டான் அஜி செய்த யாரு குறுக்கணும் அது ஒண்ணு தேவையில்லை அவன் குருபன் ஞானிக்கு லட்சணம் யார வந்து பிரச்சியா இருக்கும் பெரிய காலம் கண்டு தெரியறவருக்கு அதனால தெய்வம் பிரத்யட்சம் மந்திரங்கள்லாம் சத்தியம் இது சூரியன் நேரம் பேசினாலாம் கர்ணன் தான் இது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு கர்ணன் தேவையில்ல வந்தா கொடுப்பது கவச்ச கொண்ட ய கங்களை அந்த சமயத்தில் குறுக்கக்கூடால பூர்வே சம்பளம் அலம் நேயம் திரு கங்காலே சுனி திஜாதிஷு அந்திரோராணோ அவன் தடங்கள் இல்லாம கொடுக்கணும் அந்த காலத்துல வந்தான இந்திரன் பிராமண வருஷம் பூண்டு கர்ணாநடத்துல வந்தான மரணம் மரணம் எல்லாம் வேதத்துல இருக்கிறான் ஷம் பூண்டு வந்த இந்திரனை மரணம் மரணம் சொன்னானாம் என்ன ஒன்றும் காட்டானா கரணம் நான் காட்டதை நீங்க கொடுப்பேடான்னு காட்டானா கர்ணன் போற எனக்கு நினைச்சா கர்ணன் என்னை ஆட்சி வந்தது ஒரு கைய பாத்தியம் இல்லையா நினைக்கிறான் தேனே உலகத்தில் கர்ணனுடைய கொடை பிரசித்தம் அப்படிப்பட்ட ஒரு கர்ணன் நம்மை ஆட்சிக்கும்படியான காலம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டு இந்திரன் சொன்னானா நீங்கள் எதற்காட்டாலும் கொடுக்குறேன் தேவேந்திரன் கர்ணனே கர்ணன் கேட்டு குடும்ப ஒரு சந்தர்ப்பம் வந்து இல்ல அப்படி நினைச்சா நீங்க என்ன கர்ணனுடைய கொடை உலகத்தில் கர்ணனும் கர்ணன் தானத்துல தானத்தினால கீர்த்தி அடைஞ்சுட்டான்னு உலகத்து வாங்கி சொன்னார் தாதானும் தானியமும் ஏகாந்த கொடுக்குறவனு தெரிஞ்சுட்டா எல்லாரும் அவனை சித்துக்கணும் எல்லாரும் அவங்களையும் சித்திக்கிட்டு கர்ணனுக்கு தானத்தினால கீர்த்தி வந்திருக்கு துரியோசனம் தெரிஞ்சுக்கிட்டு கர்ணனை போல நானும் தானம் பண்றேன்னு போட்டு போட்டுட்டான் இது பகவானுக்கு இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தால் கர்ணனை போல தானம் பண்ண முடியும் வா நடத்தரமா <Gladiya> இவங்க சொல்கிற காத்துக்கிட்டு அப்படின்னு பண்ணிவிட இன்னமும் பெருங்காலமான காத்துக்கிட்டு முடியுமா இல்ல அப்போ கர்ணன் பக்கத்து வீடு துரியோசனையீடு சுவாமி முப்பது நாளைக்கு மழையும் காட்டுமா குட்டும் பண்ணி எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளம் அது மாதிரி பண்ணி விட்டா முப்பத்தி நாள் ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசி போகும் அப்படின்னு ஒரு வருஷம் அச்சுதாசம் ஏகாதசியில வேலை வீட்டுக்களை சொல்ல சொல்றது வார்த்தையில போஜனம் போடுவது சொல்ல சொல்லுவாங்க ஆறு மணி ஆகும் மூணு மணி சொல்ல சொன்ன அன்னைக்கு மறுநாளைக்கு துவாசிசன்னைக்கு அப்படின்னா பொன் வாழ் வழக்கம் பிரம்மசிபுரியா பூக்குமே சொல்லிருக்கா ஏகாசி அன்னைக்கு அச்சுக்கோசனம் போனார் வாரவங்க சொன்னார் நாளைக்கு மசோவனத்துல லட்சம் வயது அண்ணன் கூட போனேன் அது கூட ஆயிரம் வந்து காஞ்ச வரகனு காட்டா சுவாமி பிராமண வசம் உள்ள பிரபு அவன் உடனே சொன்னா என்ன வந்து வரகா யாசன யாசனை காட்டுறது அவன்களவா அரிசி ஆயிரம் வங்கி மழைத்தான் போறோம் அரிசியா சொன்னே சரி குடும்பம் விஜய் அடித்தான் தன்னுடைய நன்றியும் நன்றி மணியாரம் வரைக்கும் கொடுத்தது இந்த லெட்டர் அவங்க வந்து மணிகாரம் தானே கடைசியில வரகிறதா பாக்குறேன் அவங்க விதி அழிச்சா நம்ம அரை மணிக்கே பையன் பச்சை வர மழையினால காஞ்ச வரகே இல்லைன்னு வெயில் அழுச்சுதான் சில பெரிய இடங்கள்ல இல்லையில சொல்றதுல இருப்பான் சில இடத்துல அண்ணன் தம்பியா இருக்கும் அப்படியே இருப்பான்னு ஆர வந்தா இல்ல உங்க ஃபாதருக்காரா இல்லையம் உங்க பிரதருக்காரா இல்லையம்மன் என்ன யாருக்காக ஏதோ காக்க வராமல அவர் உள்ளே இருப்பேன் இல்லையே போச்சு அவனே மணிகாரி அந்த லட்சத்தை வந்து காக்கிற சர இருக்கா அரமனுக்கே பச்சை பச்சவர தேவையம் வண்டி ரெண்டாயிரம் வண்டி அவள் உனக்கே வச்சுருந்தா இப்ப சுடிலே உனக்கு இங்கேயா கிடைக்குமா காஞ்சி வர வண்டி போறது வெள்ளி கோட்டா சுவாமி ஆயிரம் வண்டி இதே சேல போக போறது என்ன காட்டிலும் கொடுக்கறவன் பண்றது அவன் அம்மா அவரு என்ன காட்டிலும் கொடுக்குறோம் இருக்கா ஆனா காலையில வண்டி போகும் அதை வெண்ணன அது வெள்ளி வண்டி சரியா இருந்தா நீங்க உடனே ஒரு மோட்டர் போட்டிருக்கேன் எதற்காட்டாலும் கொடுக்குறேன் கர்ண மாதிரி வெள்ளி கிடப்பா இருக்கணும் இது விட்டா சொல்லு சரிங்களா அடுத்த கிரகம் கர்ண அங்கதேஷா போட்டிருக்கு கர்ணனுடைய கிரகம் உள்ள கூட போகிறோம் வயத வித்து வந்த உடனே அந்த ஓடி விரும்பு தீசமாத்தான் என்ன வரமாட்டானே அவன் அப்படி அம்மா ஒண்ணும் நீங்க என்னவா என்ன காட்டாம கொடுக்குறாப்பாச்சுதான் ீகரோதி கர்ண உத்தர யோஜனை நடக்க மாட்டானாம் கர்ணம் கர்ணஹா விட தானே பரபரத்ன உடம்பு ஏதவித்துக்களை கண்டதே அவனே பாத பண்ணி தானத்திலேயும் சித்தமா என்ன ஒன்றும் என்ன வேண்டும் காட்டானாம் கர்ணம் தான் இதிலும் மசூலத்திலே லட்சம் சாவுக்களுக்கு அண்ணதானு காஞ்ச வரக வேண்டும் மகாராஜா எழுதியிருக்கான் நான் <Sessi> எனக்கு <Sessi> என்னதான் போய் கொடுக்கப்பட்டு உடனே அவனுக்கு அவன் வந்து இருபத்தி அஞ்சு நமக்கு பச்சை வருஷம் இருக்கா அதை அப்படி இருக்க வச்சுட்டான் காரணம் காட்டல வித்தியோகம் அச்சத்தனமா அதெல்லாம் காமிச்சாங்க வேகமா <laughs> போ அப்படி போய் எடுக்க போராடத்துல கட்டிடம் அப்புறம் இல்ல அப்படிவன் எல்லா வண்டியை ஏற்றி தயாரா எந்த இடத்தோட அட்ரஸ் போனாடவே கவனம் காட்டா ஆயிரம் வண்டி இருக்குறதே என்னவோ என்ன விடையில காஞ்ச வரது கிடைச்சது உடச்சு எடுக்கணும் இப்படி ஒரு சத்ரம் கிடைக்குமா ஏகாதசி வருமானம் புண்ணகாரம் மருந்து கிடைக்குமானம் பண்ணி பண்ணி எழுந்துருந்த அவன் பாருமையா என்ன ஸ்டாஃப்ல போட்டிருப்பான் ஒண்ணும் புரியாது மூணு பேரும் கிடையாத எல்லா அரே போட்டோம் கொண்டு போய் சகலம் இப்ப அப்படின்னா வந்து எல்லாம் அரைய கால அரைக்க அப்ப வந்து இங்க மட்டும் வசம் ஷெட்டம் நோக்கி வர எல்லாரையும் சரிண்டே வந்து அப்ப சகலம் சுருங்க ஆயுஷ் குறைச்சது உடனே கர்ணன் உள்கையும் பிரிச்சுக்கிட்டோம் சத்மாத்திரத்திலையும் போகணேன்னு கவலைப்பட்டு திரிச்ச உங்கள்ட பார்த்தார் அது மாதிரி இந்திரலோகம் மாதிரி துர்யோகனுடைய வீட்டுக்கு வேலை பூஜ்ஜி அப்ப துரியோகனுடைய அரவனே குதரலாய மாதிரி இருக்கு கர்ணனுடைய கிரகத்துக்கு அப்படி வேலை பூஜ்ஜி ஏனி இந்த கதையை என்னத்துக்கா சொன்னான்னா இந்த கர்ணனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அவன் கிரகம் துரியோகளுக்கு அது பகவானுக்கு சைக்கரியா அதுக்காத்தான் இப்படி பண்றதுக்காக தான் இந்த கதையே இருக்கார் சரிக்கணும் இருக்கார் அப்படி அவ்வளவு கர்ணன் அதுக்குன்னும் கா பரா காச ஏதாவது உரு சொல்ல கர்ணனுடைய கிடைச்சு சொல்ல முடியா அப்படிப்பட்ட கர்ணனுடைய தானம் வந்து என்னவோ பிரட்டிக்கிறதே பார்த்த இன்னுமே அசை இல்லை கர்ணன் அவன் இந்திரன் வந்தா வந்த போதும் அவன் ஒன்னும் பயன் இல்ல இல்ல அவன் உயிர் ஒருவேன் அப்படி அப்படி எல்லாம் கவலைப்படல அவ தந்து ஆனா இந்தியனுக்கு ஒரு உதவி அப்ப தேவேந்திரன் சொன்னாலும் என்னுடைய உயிரக் காட்டாலும் கொடுக்கிறேன் வஜ்ராயுஷத்தை மட்டும் சில காலேஜாம் என வஜ்ராயுஷம் ரிஷிகளுடைய அக்தி மேல பண்ணது அது வந்து வஜ்ரபாணி பட்டம் ஒழுங்கு கர்ணன் கட்டணும் தான் கொடுத்துடுவார் சில பேர் உங்க அந்த நினைச்சு அதுக்காக உன்ன உங்க கட்டுலையும் படுக்கணும்னு கேக்குறத நான் அப்படி கேட்கக்கூடாது அவன் அவனுடைய அன்பு அதுல இருந்து பாத்துக்க வைத்து கொடுத்து உன கட்டில கேட்டேன் நீக்காம <Sessus> உன் <Sessus> உங்களுக்கு என்ன உணர்ந்து காட்டானா கர்ணன் அந்த பிராமணார் வரபோது இந்திர தீர்மானம் அந்த தேனத்தை பார்த்து அவன் பார்த்தா தெரியும் தேவேந்திரனா இன்னமும் இப்ப புதுஷா நீங்க வந்து வருஷந்திரம் போட்டு வந்துட்டான்னு தெரியுங்க நம்ம அப்படி புதுஷா கைச்சம் உங்க பார்த்தா தெரியுங்க மா புதுஷ பாதரட்ச போட்ட அம்மாளை பார்த்தா புரியுது அதுக்கான சரி அறியல நல்ல மா புதுஷா சமஸ்கிருதம் பேச ஆரம்பிச்சம் பேசினாலும் புரியும் கூடப்பிறந்த கவசகுண்டலம் ரெண்டும் எனக்கு வேண்டும் விசாரிக்காட்ட ஆளாவது அவ எடுக்கிறது கூடாது கத்தி எடுக்கு அறுத்து எடுக்கிறது சத்தியவர்தாயிருக்கும் பட்சத்தில் சூரியோபஸ்தானம் பண்ணும்போது கங்காசீலத்தில் யாரு வந்தாலும் கொடுப்பது என்று பிரதிஜை அந்த பிரதிஜை சத்தியமாக நீங்க பண்ணிடுறதா இருந்தா கத்தி எடுத்து அறுத்து குண்டல குண்டலம் ரெண்டு குண்டலங்களையும் கவிதைக்கு அப்படியே சிகிச்சை எடுத்து கொடுக்கணும்னு காட்டானா என்ன உபாம்ப நமஸிந்திர பாஷப்பட்டு ஒரே ஒரு அனுகிரகம் பரமசன்ஷ்டனாய் கவச்சகுண்டலம் கேட்டோடனே தேவேந்திர தெரிஞ்சுட்டும் கவச்சகுண்டலம் சம்பூர்ணமா மனஸ்கராய் கர்ண நிலந்து அமோகாரவங்க சக்தியன குருக்குளம் காட்டானா சக்திந்திராயுதத்தை அமோகி நாம் தேந்திரன் எப்படிப்பட்ட சக்தி விஜயாயிருக்கையில் இருக்கும் சக்தி ஆயுதம் என் கையை விட்டு அதை நான் விட்டேன்னு நூறு பேர் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் லட்சம் பேர் அதை கொண்டு மறுபடியும் என் கைக்கு திரும்பி வரும் புனஷ்டி மமதை எல்லாம் என் கைக்கே மறுபடியும் வந்து உடுங்கி சொல்லி சொன்னார் ராம் தேவேந்திரன் அப்படிப்பட்ட சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு யார பெரும் சத்துவ கொலனமே எண்ணம் இருக்கும் அவனை உண்டியை மட்டும் கொல்லுவது நான் போட்டால் எப்படி நூறு பேர் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேரை கொள்ளுவருமே என் கைக்கு திரும்பி வருவோம் அப்படி இது வராது நீ ஒரு தடவை போட்ட உனக்கு எந்த சத்ருந்து பயம் வந்திருக்கோம் பறவை பதிஷ்டன் எந்த சத்ருவோம் எவன் கர்ஜிப்பனோ எவன் விடிய இடிப்பது போட விழிபோல விழிப்பனோ யுத்த கருத்தில் சத்ருக்களை தபிக்கடிக்கின்றிருக்கிற ஒரு பெரிய வீரரை கொண்டுபிட்டு எங்கைக்கு வராமும் மறுபடி எங்கைக்கு வந்தூரும் நாராம் தேவேந்திரன் எங்கைக்கே வந்தோறும் இஷ்டன் பி மனசுல அக்னம் நீ கொண்டு பண்ண முடியும் பெரு யுத்தத்தில் முருவனை ஒரு சத்து எனக்கு கொன்னா போத்தனை கொன்னா போகும் அவனை கொள்வதற்காக தான் நான் காக்கிறேன் தப்பிச்சரிப்பனோ எவனிடத்தில் எனக்கு மகத்தார பயம் வருமோ அவனை மட்டும் கொன்னால் போரும் அவனை கொல்லுபட்டு மறுபடியும் உங்க கைக்கு வந்துட்டா எனக்கு சந்தோஷம் நானாம் கர்ணன் அவன் கபடமா பேசப்படாத அவன் தேவனவன் இப்ப போட்டுக் கொண்டதோ வைதாக அவருடைய வசம் அதனால சத்தியத்தை தேசனம் அதற்காக என்ன நினைவினால் ஒன்னு மட்டும் சொல்லிவிடுறேன் ஞாபகம் கரணா இல்ல எவனை இப்ப நீ கொள்ளணும் நினைக்கிறியோ அவளை தெய்வம் காப்பாத்திக்கிட்டு இருக்கு பகவான் கோபாலன் ரசிக்கொண்டிருக்காள் அவளை நீ ஒன்னும் பண்ண முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோயம் நாராயணிஞ்சே கிருஷ்ணேந்தேடம் சொன்னாளா இந்த நீ எவருவரை இப்போ மனதில் நினைச்சியோ கொள்ளணும் கொள்ளணும் அவரை ஒரு மகத்வா காப்பாத்திட்டு இருக்க னம் மதிக்கணும் நமஸ்கரிக்கணும் புகிக்கணும் என்று சொன்னாலோ எவனை ஒருவரும் ஜெயிக்க முடியாதோ எவனை நாராயணன் என்று வேதங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மா கோபாலனாக்கள் காப்பாற்றியிருக்காலம் புண்ணியபு நீம் நாராயணிஞ்சேலால் காற்கப்படுகிறான் புண்ணியபுருஷன் நீ ஆரமனை என்று ஆறு காப்பாற்றின கொள்ளுகான் எவ்வளும் இல்ல அதுக்கு மேல நான் சொன்னேன் போட்டு கார்க குருவோ நான் பாத்துக்கிறேன் அவன் கொண்டு போய் அப்புறம் மூடி அமோகமான கட்டோத் கச்சல் ஒரே எல்லாரும் தேரோட ஒழுங்கு போடுறான் வாழ தோரோட திரும்ப வாழ அவன் என்ன பண்ணும் தோடு அப்படி பயந்தவர சாப்பிட்டு அப்படியே சந்தார்த்தியா கூப்பிட்டு கொடுப்பார் அவருக்கு தெரிஞ்சது காம்போட அது மாதிரி அவன் சேரோட எல்லாரையும் நசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுடான் கடவுக்கான் ராத்திரி யுத்தத்துல எல்லாரும் கரும அழுதாள் என்னன்னா பெரிய பரமா பத்தி இப்ப அவன் ஒண்ணு பண்ண முடியாது ராத்திரில கந்தரியலங்க எல்லாரும் அந்த சக்தியை போடணும்னா நான் அர்ஜுன போடுறதுக்கு நான் பிரயோஜனப்படுறது இல்ல என்ன பிரயோஜனப்படுது அவன் கல்யாணத்துக்கு பேசாம இருக்கல அப்படின்னா விட்டு இருப்பாண்டாயிரம் ரொம்ப அவனுக்கும் போட்டா வண்டியெல்லாம் போட்டு எங்களை தேரோட தூக்கம் அவனுக்கு அந்தத்துக்கு அப்புறம் தான் அவன் போட்டானு போகணுப்பா தெய்வ மனம் இல்லாத கிடைக்கிற லாபங்கள்லாம் ஆயிடுது ஈஸ்வர பிரசாதம் இல்லாம கிடைத்தா பிரயோஜனம் இல்ல அதுதான் ஈஸ்வரனை அதான் வீட்டில் செஞ்சுக்கணும் அறுபது நாய் இருபத்தி நாலு மணி சூழ்நிலை ஒரு பதினைந்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி முக்கால் மணி ஒரு மணி அவரவர்கள் எப்படி மனித அப்படி இருந்தா ஜனத்துக்கும் நன்மை சொன்னவாடாகும் நம்ம காப்பாற்றினோம் அமோமான குடும்ப பாரபலிஷ்டு கொண்டா போரும் என்று கட்டுவாங்க கட்டின மகாத்மா வாழக்கர்ணன் பிர கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து தரையிலோ கத்தி வீச்சென்று ஒண்ணு பிரார்த்திச்சானாம் கர்ணன் நான் மாறல கவசம் அப்படி ரத்த குழாயோடு சேர்ந்து ஊறி கிடக்குது அதை பிச்சு வீட்டா மார்கெல்லாம் நிக்காரமா ஆபரேஷன் பண்ணி பாண்டேஜ் போர்ட மாறுபாட்டமா ஆயிடும் காது அப்படி ஆயிடும் ஆகினால அந்த தீபத்ததை இல்லாமல் அந்த சூழானது சரியா இருக்க முடியாது அதுல வெடுக்கடுன்னு தெரியக்கூடாது தெச்ச சோடு தெரியக்கூடாது அது மாதிரி நீங்க அனுபவம் பண்ணணும்னு கண்ணம் காட்டாளா வேணும் தானே இன்னும் சொன்னாலும் இது கூட தான் பண்ண மாட்டேனாப்பா இது கேட்கணுமா நீ கேட்காமலாம் கொடுத்து சி என்று சொன்னாராம் எங்கள உன்னுடைய மதத்தை விடப்படாதில்லை உங்களை பொறுப்பாக தானம் பண்றேயே எனக்கே ஹயம் உருகுருது வரா ஆனந்தமிச்சேசி உன் குய்க்கு பயந்து உன் வாக்க சத்தியமா பண்ணணும்னு தானத்தில் இவ்வளவு நம்பிக்கை இருக்கேன் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு புண்ண பருஷனுக்கு மாறுகளை காரியம் இருக்க முடியாதும் விடுதி இருக்க முடியும் நான் படிப்பு போவேனா தேவனோகத்திலே யாத்தகமாகி நீ அதுக்கு பயப்படாதேன்னு சொன்னாராம் தேவேந்திரன் என்ன விடமாட்டேன் என்ன பண்ணு கரக सतो ீர்முகோ வை விசோ கட்சி எடுத்து காவியும் பைத்தியும் பூவிக்கு நானும் கண்ண கர்ணம் ஆத்மானவாங்க வேற பொருத்தியா இருப்பி தைரியமா இந்திரா கூட அவன் மாட்டானா அதுக்காக பண்ணி நட்டானாம் தத்தோ தேவாதம் தன்னுடைய கத்தியினாலே நிகழ்ந்தா வெற்றினா வரமாட்டேங்கிறதே பிச்சு பிச்சு எடுத்தானா தம் கண்டமேவ்வா சிம்மராதே இருக்கிற வேதமிச்சுக்களும் ஊஷருகளும் தேவலோகத்திலேந்து தேவருகளும் ப்ரஹிகளும் ராஜ ஷிகளும் கஷ்டிச்சாடா என்னப்பா கண்ணா இப்படி கூட உண்டாடா தானம் தானம் தான திருவா சிம்மராதான் பிரணேதுணே சிம்மராதா பிரணேது கர்ணன் சிரிக்குன்னு நீங்க கொஞ்சம் கூட வாடல்லையா கண் கலங்க இல்லையா கொஞ்சம் கூடயாம் கர்ணனுக்கு ய பிரே புஷம் ஆகாஷத்தில் வாக்கியத்தை வாக்கணம் தேவர்கள் அப்பா இப்படி கூட தானமுண்டோ தானமுண்டோ கொடையுண்டோ தானாந்துணே பும் தேவலோகத்தில் இருக்கிற புஷ்பம் கொட்டினாடாம் புஷ்பவர் ஆகாசோகத்துக்கும் ஒரே துருகையா இருந்தா அவன் உச்சை புஷ்பவருகம் அவன் அப்படி பூட்டது கீழவல்ல மேலே கொட்டிக்கு சம்பந்தம் இருக்கா அப்படி தேவலோகத்தில் இருக்கும் புஷ்பம் மூவியும் கொட்டி சாந்தத்தையும் இருந்த என்ன சொன்ன கர்ணன் அவ கா அடுத்து மாதம் தானம் பண்ணிவிட்டு ஆச்சரியப்பட்டானாம் கர்ணன் இப்படி ஒரு பெரிய புண்ணியதானம் சூரிய உபஸ்தானம் பண்ணிய காலத்தில் தேவலோகத்தில் இருந்து சொல்லி நேரம் வந்து என்ன வந்து கேட்க முடியாத ஒரு பெரிய புண்ணிய காலம் என்னுடைய வாழ்நாளில் இதுதான் நல்ல நானா சத்ர சங்கிருத்த காத்தம் தான் ரொம்ப நாள் ரத்தம் கொட்டு கொட்டு நாள் காதலிருந்தும் ஆர்பூரிலிருந்தும் கர்ணனுக்கு உலகம் முழுமையுடைய எப்ப தைச்சதோ இங்க முதல் தரதான் இவ்வாறு வாசல வந்தாலும் எவ்வளவு அசம்பத்தான பிரகாபம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாள் தேவேந்திர புகழ்ந்து முகச்சா ஸ்மயமானும் வீரம் தான் உடம்பெல்லாம் ரத்தமா கொடுத்தான் ஏன்னா அந்த கவசத்திலேயும் குண்டலத்திலும் கொட்டு ரத்தம் ரத்த குழாய் பாதிக்கம் ஆர்திரம் அந்த ஈரத்தோடய கொடுத்தான கருணா அலம்பி கிளம்பி தரையிலாட்டே அப்புறம் கொடுக்க வேண்டாம் போட்டு கொடுங்க ஆமா அப்படி கொடுத்தாலும் வண்டியில ஒரு கவச்சத்தை பண்ணி மேல தங்கத்தை பூசி கொடுத்து போனேன் வாசலா கர்மணாதே கர்ணா காதல் அன்னிக்கு கர்ணன் பேர் விட்டாளா அது மட்டும் பசுஷை பேரா கர்ணனுக்கு ஆனா ஸ்வரங்களை யாரை கொடுப்போம் என்று பெயரின்னு பேரா அது மட்டும் அன்னியில கர்ணன் பேரிட்டாளர் அப்பா காதல் அழுத்தம் யாரத்துக்காக பாரப்பூரிசனையே ஆகியனால கர்ணன் பேர் இருக்காளா காதல வந்ததனால் கர்ணன் என்று ஜெய்மினியும் டெல்லிக்கு எழுந்திருக்காள் இவரது யாசனால் காது அறுத்து தானம் பண்ணினார் வேதனத்துக்கு அருநாள கர்ணன் கர்மணே சக்கரன் சா யோயிச்சி பிளேமே பிளேவா சதச்சி உண்ணூரச்சி நாம் அவப்பாள் அவன் பயணம் எடுத்து எல்லாத்தையும் ரகசியம் தெரியாதிப்பன் அவன் ஏதாவது நிலக்காரியங்கள் செய்கிறவன் பார்த்து தலையில பார்த்தேன் கருத்து செய்யறதுக்கு அவன் பேசாதே போட்டா ஏதாவது அர்த்தம் மன உன்னுடைய கர்ணனை ஏமாற்றிவிடுவோம் எனக்கான அப்போ ஏமாந்த ஏமாற அவன் கர்ணன் புண்ணத்தான் கருணன் அவன் போய் பார்த்தா சேதார்த்தியா அவன் மேலே குருடைய அனுகிரகம் இல்லை குரு சாப்பிட ாலும் என்ன ஆட்சி தெரியுமா கர்ணனுக்கு அதுலிருந்து கருணாயிரம் மடங்கு கீர்த்தி அதிகமாகிட்டால் கர்ணனுக்கு கர்ணம் லோகே யசசா யோஜயித்து வியாச ரூ கர்ணம் கர்ணனுடைய கர்ணம் லோகே யசசா யோஜயித் டாரியம் பாண்டவாளுக்கு பண்டவங்கிய உதவியம் பண்ணிபுட்டோம் நினச்சா நாம் இன் தாத்தி கவச்சத்தையும் குண்டலத்தையும் தேவலோகத்திடுத்துல பிரபு பூதாராம் திவியரத்தில் திவியானா தேவேந்திரன் கர்ணன்புன் குத்தாலே அந்த நூறு பேருந்து துரியோகாதிகள் காப்பலாம் ஆஹா அப்படி குடுக்கறாங்க கர்ணன் பண்ண குடுக்கிறவரை பார்த்து என்ன கண்ணன் தானம் இது மாதிரி தேவேந்திரன் பிராமணன் சட்னாளா பிராமண மிருகம் பூண்டு வந்து கபடமா வாய்ந்து போட்டான்னு கவசி சொன்னாலா அறிந்து பூட்டானாங்க பதினோரு லட்சம் நமக்கு இருக்கு பதவி இருக்குன்னு நினைச்சோன்னு என்ன உராக கூட்டேன் கவனுடைய கவசமும் குண்டலமும் கூட்டாக்கே யுத்தத்துல அவர் சுலகமா குடும்புவாரு நம்ம குரு தடுக்கட்டியா போடுவோம் கரண இப்படி ஆயிட்டேன்னு எல்லாம் பாண்டவர்கள் அஜாதவாசம் பண்ணுகிறவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலோட்டம் நம்முடைய யுத்தத்தில் ஒரு பெரிய பரமஜயன் கண்ணனை இல்லாத ஐக்கியமே முடியாது அப்படிப்பட்ட வீதியம் உள்ளவர அத்தியஸ்திர வீதியான சோபம் உடனே வந்து ஆயுதம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அவன் வந்து நல்ல குருமுகமா தெரிஞ்சவன் குரு பிரசாதம் இல்லாமல் போயிட்டு அதான் கற்க போற யுத்தங்களே குரு என்ன என்னமோ நீங்க பிரியாசமா பேசுறீடா என்ன குரு சாபத்தினாலும் ஏதாவது எனக்கு ஆயுதம் குறைஞ்சி போச்சா என்ன குரு சமச்சிருக்காரா அப்படிங்கிற சமிக்கலைடா என்ன அவன் குரு சமச்சுட்டாரு பருசுனாவே அவன் உனக்கு யுத்த காலத்துல ஒரு ஆயுதமும் ஒரு பிரயோஜன படம் போட்டிருக்கேன் பாண்டவாளுடைய தன்மம் கர்ணனுக்கு போன தோல்வி வசித்து வித்தியை கட்டி பாசாத சமயத்தை எப்படி ஆபத்து பரிசு தரம் தூர்மாறு அது மாதிரி அவன் எல்லாம் முடிஞ்ச கடைசியில வரும்போதும் இப்படி இல்லாமல் அதுதான் பாண்டவாளுடைய பாஜக அந்த அவர் ஆண்டவர்களுடைய பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பத்தி உத்தியோகப் சேதாபதிகளோடு கலந்து பேசுறார் எப்படி யுத்தம் பண்றது அப்ப பீஷ்ம சொன்னார் ஸ்ரீ யுத்தத்துக்கு வந்தாலே அவளோட சண்டை பண்ண மாட்டேன் அல்லது முன்னாடி ஸ்ரீயா இருந்து புருஷனாக ஆனாலும் அவளோட சண்டை பண்ண மாட்டேன் நீங்க म्हटတာ என்ன சீயா இந்த அப்புறம் புஷனா வர முடியேன்னா ஆறாதே நீ தேரவாக்கலையா நம்ம என்னி மாமா வரனானே பாம்மா மீய்கால அபлина ஆகலாம்னு சொன்னாரு அதுல எது கூட உள்ளார் நபுஞ்சக்கன உள்ளார் சண்ட போட மாட்டீ இப்போ இதா சொன்னாரு அம்மா அபடி ஆறி போ நம்ம उधर தரப்புல ஆறு வந்தாங்கடா சீயா இந்த 20 பத்த பின் புஷனா வர வந்திருக்க ஆறு நாள் தஷ்டா ஜுமலந்தா என்ன இந்த கதை எனக்கு தெரியவே தெரியாதேன்னா சொல்லுவேன் பீஷ்மர் சொல்றது அவருக்கு அவரம்பிக்கை போக்குரியா இருந்தா கூட நல்ல அவருடைய ஆக்க நம்பிதான் ஈஸ்வரன் அந்த கதையை சொல்றேன்னு சொல்லி அமோபாத்யா மகா புண்ணிய சரித்திரம் அவருக்கும் பரசுராமருக்கும் பரசுராமர் குரு பீஷ்பருக்கு பரசுராமர் பிராமணன் பீஷ்பர் சத்ரியார் இவருக்கு பருராமருக்கு யுத்தம் இந்த அம்பேதும் ஒருத்தர் இந்த தேர்தல் போட்டுக்கு வந்தா அந்த தேர்தல் முடியாது அவன் வந்து இந்த பீஷ்மர் விஷயம் எத்தனை பேரை எடுத்துக்கிட்டா இந்த அம்பேந்தரேஷத்துல கல்யாணம் இருக்கும் அவன் இந்த பெண்கள் மூணு அந்த ராஜாவுக்கு காசி தேசரா மூணு பெண்கள் கொண்டு அவரு மண்டபத்தில் இருக்க பதினாயிரக்கணக்கான ராஜாக்கள் பீஷ்மரம் அத்தனை பேர்களையும் பானத்தால கரக்கூட அடிச்சு இந்த மூணு பெண்களையும் தன் பேர்ல சுற்றி தன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அடிச்சு வந்துட்டார் இவர் பிரம்மச்சாரி கல்யாணம் அவன் என்ன சொன்னா தேர்தலில் பண்ணிக்க மாட்டேன் அழுதாட்டே ஆத்துக்கு வந்ததே அவர் கல்யாணத்துல ஏற்பாடு உள்ளார் அவர் அழுகுனு என்ன ஆடறேன்னு கேட்டார் நான் தம்பி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கட்டா நான் வந்து சாந்தி மரத்துல வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்தா அவனை நான் வரிக்கிறேன் கண்ணான சொல்லிவிட்டேன் அவனு வந்து ஆகாம சொல்லிவிட்டான் நான் வந்து மாலை போனாவனாலும் என் கண்ணுனான மாலை போட்டுட்டேன்னு சொல்லி சொன்னாள் அப்படியான ஊறி போனார் கிருஷ்ணன் வரித்துட்டேன்னா அவளைதான் அங்க வைக்க மாட்டேன் சொல்லி விருத்தான மந்திரிகள் வயதான மந்திரிகள் வேத வித்துக்கள் அவனை வச்சு தேர்ல வச்சு காப்பாற்றி கொண்டு போய் விட்டாள் சாந்தநேகத்தில் கொண்டு போய்விட்டாள் குடும்பம் தேசம் போய் உள்ள போய் சாந்தி சொன்னார் ஒரு பந்தசாஜி ஒன்னு ஐந்து பத்து டூர் பண்ணிட்டு வந்தா மாட்டேன் போய் போனாருடைய குரு பரஷுனா சிவாசிக்கு அந்த கதையை சொல்ல போறா குருச்சு அம்பு பாட்சியான உத்தியோக அப்படிப்பட்டேன் மேல அதுக்கு அடுத்தது கீதை சுவாமி அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பரமோபரேஷன் கீதக்கு முதல் அத்தியாயம் கொடுக்கும் கீதாபதேஷன் அது மாதிரி கீதை சோத்திரத்துக்கு முன்னாடி துர்கா ஸ்தோத்திரம் அவன் ஹயத்தை சிந்தி பண்ணி அப்புறம் கீதையை உபதேசம் பண்ண அடுத்த அத்தியாயம் கீதை அப்படிப்பட்ட பெரிய பரம உபதேசங்கள்லாம் மேல வரப்போகுது நாளைக்கு அம்மா பாக்கியான பெரிய கோபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதி ஒரு வேடக்க அப்படி நடந்து கங்கைக்கு போறேன்னு போனா போதுமா தெரியாது அப்படி போவாள் ஒரு வேழடி கங்கைக்கு போறேன் நடந்தா போதுமா ஸ்நான பலம் கிடைக்குமா அப்படி காலம் வடக்கே நடப்பாள் காலையில தேக்க போகக்கூடாது வடக்கை வெடி விட்டு வச்சா கங்கா பணமா கங்கை கடைக்கும் கிடைச்சுடுமா அப்படிலாம் பண்ண போறவதும் மாலை போட்டாரு இன்னைக்கு காலமட்டும் இன்னைக்குதான் காலமடைந்து கங்கையில இருந்து இன்னைக்கு வந்து மாலை போட்டுட்டும் பால்மீன் சொன்னார் நக பிரதீ தீர்சரிஷாதீரே ராமச்சரித்த குேற்றம் தய முதலி எடங்கள் எல்லாம் தர்ப்பணங்கள்லாம் புண்ணியம் வேண்டாம் அப்படி இல்லாஸ்திர சுதீர்ப்புஹான் நம்ம மொத்தத்தில் வயசான பழவர்கள்லாம் கூட விடாத வந்து காப்பாள் பெரிய மகாபுணியம் கிடைக்கிறது இது மாதிரி இங்கு கிடைக்கும் அப்படி என்ன செய்ய புண்ணியும் புண்ணியம் நினைச்சிருந்து செய்வதி செய்ய தான் சீவனை சொல்லு இந்த நாள் சொல்றான் பயம் உருக்கி வாங்கி போடணும்னு நினைக்கிறான் பாருங்க ஆறா கொடுக்கணும் நீ சுத்தி ஊற்றி விடாது நான் பயம் விட்டுறான் பயமும் இஸ்மான் நோக்கிதே நோக்க அவனை கண்டு பயத்தை உலகம் யாது கூட பேசுறாங்க புரிஞ்சுக்கோ என்ன சோரனை இந்த ஜீவத்தி கொள்ளதாரம் எல்லாம் நெல்ல எண்ணம் உள்ளவாள் கூட பேச்சு தப்பி போட்டா அவர் தோணி போயிடுது நெல்ல எண்ணம் கூட பிரகாசிக்காம போயிடுது அப்படி போகக்கூடாது மகாபாரதவணம் அப்படிப்பட்ட புண்ணி சரித்திரத்திலே அம்பு உபாக்கியான சரிக்கிரம் இருக்கணும் யுத்தத்துக்கு எல்லாம் எல்லாம் சன்னத்தாயிட்டு யோஜன பண்றான்னு சொல்லணும் சொன்னா பெரிய காரியம் அசடம் யோஜனம் பண்ண போறாருக்கு மகா புத்திவான் யோஜனம் எனக்கு வேண்டியது எனக்கு ஷட்டகம் வேண்டியோ அச்சனம் வேண்டியோ இல்ல அண்ணா வேண்டியவோ மாவ வேண்டியோன்னு அசடா இருந்தான் புத்திவாரா இருந்தா யோஜனை வேலை கார்க்கு வேலைக்கு வண்டிய ஒண்ணு மாத்த பெயின் யுத்தத்துல போய் அசனுக்குற போது பத்தியும் என்னென்ன காரியம் பண்றது வேலை காட்டாள் அப்ப பிஷ் பர தன்னை பத்தி சொல்லிவிட்ட ஸ்ரீ யுத்தத்துக்கு வந்தா நான் அவள் என்ன கத்தியினால கட்சினாலும் புருனாக இருந்தாலும் அவரோட சண்டைப்பட மாட்டேன் குத்த மாட்டேன் போதும் நினைச்சபடி புத்தி அப்படி இல்ல பேர் வச்சுக்கிறான் பேர் வச்சுக்கணும் குமான்களுக்கு ரட்டப்படையா இருக்கணும் ஒப்படையா இருக்கணும் அப்படி ஏதாவது எந்த புருஷனுக்குள்ள பேரு அதுக்காக அதே மாதிரி ஸ்திரிகளுக்கு அப்படித்தான் எல்லா விஷயங்களும் தீர்மானம் மனசனுடைய நதி நாமா நதி நாமா இதெல்லாம் வைக்கக்கூடாது நதியுடைய பேர் வைக்கக்கூடாது விரட்சங்களுடைய பேர் வைக்கக்கூடாது போய் சொல்லியிருக்காரு போயிட்டு இருந்தா இந்தியெல்லாம் சொல்ல போது போட மாட்டேன் ஸ்திரீயா இருந்து போட மாட்டேன் சொல்றேன் அப்ப வந்து சிஹண்டின்னு வந்து தரப்பில் பண்றாரு அவன் இன்னமும் ஸ்ரீ ஆயிருந்து அப்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பதற்காக பீஷ்பர் அந்த கதையை சொல்ற அவர் பதினாலு நிமிஷம் ஆகினாலும் அவருக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப வயசான கடன்களை கேட்டா எனக்கு ரயில் போட்டு முன்னாடி தெரியும் அதெல்லாம் சொல்லுவேன் ரயில் எல்லாம் போடலாம் எனக்கு தெரியும் போகும் மாற்று நீதியே போகணும் பழங்கரையெல்லாம் சொல்லுவேன் கிருஷ்ணமான கதையை சொன்னால் எல்லாம் வேதத்தில் உள்ள கதா அம்பை அம்பாதி அம்பிக்கை நமநய எல்லாம் சுற்றி இருக்கு அம்பே அம்பாதி அம்பிக்கை மூணு காசி தேசத்து ராஜா அவர்களுடைய பெண்கள் மூன்று பேர்கள் அந்த மூணு நல்ல ரூபிகள் அவளுக்கு தகு பத்தா வந்து என்று ராஜா கவலைப்பட்டு என்ன பண்ணினா பல தேசங்களில் உள்ள ராஜாக்களை மாசக்கணக்கா தெரிவிச்சு ராஜாக்கள் ராஜகுமாரா எல்லாரும் அதுக்காக ஒரு பெரிய ஸ்வயமர மண்டபம் நிர்மாணம் பண்ணி அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய பேரை போட்டு அதுல அவளை உட்காந்து வச்சு இதுல யாரு பலிஷ்டனோ தன் பராக்கிரமத்தால இந்த பெண்களை அறிக்கையின் போல அவருக்கு சொல்லிவிட்டா காசி தேச ராஜா பல தேசத்து ராஜாக்கள் வந்தபோது கிரீஷ்மர் பாத்தார் தன் தம்பி இவருக்கு பிரம்மசேர் தன் தம்பிக்குள்ள துணித்தவர் அதுக்காக என்ன பண்ண விஷ்ண வீதியனுக்கு விவாகம் ஒரு கண்டம் இந்த மூணு பெண்களையும் யுத்தத்துல சுவயம்பரத்துல ஜெயிச்சு தன் பேர் எழுதிட்டார் கேச்சு கொண்டு போற போதே இந்த அம்பேங்கிற மூத்த பெண் அழுதுண்டே இருந்தார் இவரது குழுக்கு இல்ல அதுக்கு வந்த உடனே வந்து நான் தம்பி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டா நான் ஷாலுவனை வலிச்சுட்டேன் வந்துருந்தேன் சாளு ராஜா ரொம்ப லட்சணமா இருப்பேன் அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறா தீமானம் பண்ணி விட்டேன் அப்படியா சரி இருந்து மனிதர்கள் பிராமணி வச்சு அனுப்பிவிட்டாள் அங்க போன உடனே அவங்க என்ன பண்ணிவிட்டா ஷாலுவன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி மாட்டேன் போனா ஏன்னு கேட்டேன் அவன் என்ன பீஷ்பரோட பாட்டு பரவிட்டு அவன் தூக்கி போட்டான் பிரம்மச்சாரியை நான் உன்னை கல்யாணம் பண்ணி மாட்டேன் வந்து அறுவடை விஷயம் அமெரிக்காட்டு சொன்னா கூட மாட்டேங்கிறானே அவன் என்ன கண்ணு அவன் எங்களை தந்துடுவாங்க மறுபடிய என்ன அப்படின்னா சிவாசிக்கு போனா பெரிய இடத்திவாசி பண்றது அது மாதிரி சிவாசிக்கு போனாரு குரு பரஸ்ராமர் குரு சொன்னா சிஷ்ய ஒரு நம்பிக்கை உண்டும் என்ன அதனால இங்க இருந்து அந்த போய் நமஸ்காரம் பண்ணி தாத்தார் கோத்தரவாகன தாத்தா அவர் அடிச்சல் பண்றதில்லை வச்சுட்டார் தீர்மானம் ஆறா பிராச்சீனமான கட்சிக்காரன் வந்து இந்த கேட்கல நீங்க எனக்காக வந்து கார வச்சு நீங்க அரிசியே அப்படி ஏதாவது நிர்பந்தமா ரொம்ப வண்டி உனக்காக போதாக நினைச்சுட்டு அதுவாதி பரசுராமர் ஏதாவது திருமணத்துக்கள் ஞானிகளுக்கு அவரை போய் நமஸ்காரம் பண்ணி ஹோத்ரவாக ராஜரிஷி காசிராஜா என் பொண்ணை கொடுத்துருந்தேன் அந்த பொண்ணுக்கு பிறந்த இவருக்கு ஐம்பது பேரு இவளை வந்து பீஷ்மர் கட்டு நியாயமா போனா அங்கு இல்லாம இங்குமில்லாம பண்ணிப்பேன் நீங்க பீஷ்மரை கூப்பிட்டு சொல்லி அவர் தந்திக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டா பண்ணணும்னு நீங்க ஹோத்ரவாக அனுஷா மட்டும் சிவாட்சி பண்ண அப்பா அவர் சொன்னோசோனா கவகுலோச்சன ஹோ அழிதாளா பூசாலுக்கு நீங்கள் அழுத வராது நீங்கள் சொந்தத்துக்கு தான் ஹோன அழுவாள் சுரோதசா சோகவதி அஷ்டம் வியா குலோச்சனி பிரபேதே சரணம் அழுதான் பெண் அவர் பார்த்த அம்மா அவங்க தாத்தா மாதிரி நினைச்சுக்கோ பயபடாது நான் கூப்பிட்டு பீஷ்மனை கூப்பிட்டு சொன்னேன் என் சிஷ்யன் அவன் மாறவே மாட்டா அப்படி மாட்டேன்னு சொன்ன பீஷ்மனை உழிச்சுறேன் ீஷ மன்சூனம் பரசராம அந்த சாத்திரமான வித்தியை கட்டுறதுனால சத்திரியனுடைய வீரியங்கள்ல அவருக்கு வந்து அது மாதிரி எண்ணம் போக்குவரத்து சத்திரியம் மறக்கவே மாட்டான் தப்பு பண்ணவனே அப்படி தேய்ச்சிடுவான் அதனாலதான் வந்து ஜாதி ரொம்ப அவசியம் சத்ரியனுடைய குணம் இருக்கு பிராமணன் பிராமண குணம் இருக்கு அப்பது போது இஷ என் கல்ய பணிச்சு இத்துல சந்தேகப்பட்டு பிரம்மச்சாரி அழிச்சல் போயிட்டார் வாோ மூலம் மஹௌரத விஷலம் மஹௌரத பீஷ்மீட் துக்கத்துக்கெல்லாம் காரணம்ங்கிற அளவு இவ என்னமோ ஷால்வன வந்தடத்துல பாத்து இவர்கள் இவ மனசனாலே இத்தனை காரணம் கல்யாணம் இவள் காமம்ரஷுராமன் காஷ்யாமி பிரம்மவிச்சுக்குள்ளே ஒரு காரியத்துக்காக ஆயுதம் பிரதிஞ்ச பண்ணியிருக்கேன் பாம்பாரு என்ன பண்ணலாமோ அதை சொல்லு என்று கேட்டால் பரஷுராமர் தெரிய தம்பிக்குறேன் அழிச்சிருந்து இன்னும் இவருக்கு அகிருத்த உரணம் இன்னும் ஒரு விஷயம் அவரையும் கூட அழிச்சிருந்து தேசமாகி குருக்ஷேத்தார் இந்திய தர்ம கூச்சு வந்தாங்க அங்க போய் பரசுராமர் தங்கிக்கு வந்து சொல்லி நினைச்சா தான் வந்திருக்கேன் அத்திய பாத்தியம் நீங்கள் ஓரி வந்தாலும் குரு வந்திருக்கீஷா நீ என்ன அவள் இஷ்டமில் அவளை தூக்கி தேர்லு போனேராஜ சுதா தோனையா அவள் விசர்ஜிதா அவள் அழிச்சுன்னு போனே உனக்கு அவளை தம்பிக்கு இல்லாத நம்மளுக்கு இஷ்டமில்லன்னா நீ அழிச்சுன்னு போவானே அவளும் இஷ்டப்படலையாமே அப்படி இருக்கிற நீ தேர் அழிச்சுனு போனேன்னு கேட்டாள் நடந்தான் உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ராஜா வந்துருந்தா கல்யாணம் அனுப்பிச்சேன் என் தம்பி வந்து இன்னொருத்தனை வனசலால வரிச்சுட்டேன் அவனுக்கு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் சொன்னாள் அதெல்லாம் இல்ல நீன் தம்பிக்கு பண்ணிட்டு தான் நீ தானே அவளை தூக்கிட்டு வந்தே தேர்வு பிரம்மச்சாரி திருத்தான் தானே புத்தி சொல்றான் அதனால அவனுடைய துக்கத்தை நீதான் நிவர்த்தி பண்ண முன்னாடி என்ன பண்ணுவேன் தெரியுமா பன்போது நாள் பெரிய மகத்தான யுத்தத்திலே உனக்கு உனக்கு துந்து யுத்தம் வந்து சொல்லிவிட்டார் புனா திரும்ப திரும்ப சொன்னாரா என்னமோ வரும் பேசுறோம்னு நினைக்காது என்ன பிராமணன் உன்ன அழிச்சு புண்ணு ஒன்னு மந்திரியோட ஹு மந்திரியோட திரும்ப திரும்ப சொன்னாரா நமஸ்காரம் பண்ணி கெஞ்சினாரா நீங்க குரு நான் சண்டை போட்டா என்னன்னா இருக்காங்க நான் குருவோட சண்டை போடுவது சரியில்லை உங்களுக்கு நிறுத்தினாள் அடிப்பது மரியாதை இல்லே நீங்களும் சிஷ்யனான என்ன அடிப்பது சரியில்லை திரும்ப திரும்ப சொன்னேன் அயாஜம்ஜூலம் திரும்ப திரும்ப கேட்டேன் அவர் கொஞ்சம் கூட சாந்தி அடையவே இல்லை சமனத்தடைய கோபம் வர வர நான் கேட்க என்ன கோபம் வளர்ந்துகொண்டே இருந்தது என்ன சொன்னேன்னு தெரியுமா நான் குழந்தை சின்னதை ஆறு வயசு குழந்தைக்கே அவன் சொல்லி வச்சுவன் அவன் கங்கை கொண்டு போய் அவர் கால்ந்து கொண்டு விட்டு கண்ணு நீ சொல்லிட்டு போனா என் குழந்தையை நீங்க பாத்துக்கணும் மனுஷலோகத்துல நான் விட்டு போறேன்னு கங்காதேவி பரசுரா மண்டத்துல ஆறாவது வயசு கொண்டு போய் விட்டாடா அதை சொல்றாரு நீங்க தான் எனக்கு எப்படி அம்பு எடுக்கணும் தொடுக்கணும் அத பிரயோகம் பண்ணணும் அதை மறுபடியும் உபசம்ஹாரம் பண்ணணும் சொல்லி பிடிச்ச வாழ் அப்படிப்பட்ட நீங்கள் என்ன சத் விதிபோடுவது சரி இல்லேன் நமஸ்காரம் மணிக்காட்டேன் நம நமோக்கோ மகாஷ்மே பார்த்தேன்